நாம் பார்க்க இருக்கிற வகுப்பு அறியாமையும் ஆன்மீகமும் இது என்ன தலைப்பு ஒரு புது மாதிரியாக இருக்கிறதே அறியாமையும் ஆன்மீகமும் என்று கேட்டிருக்கலையானால் இது ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக அமைகின்றது பொதுவாக நம்ம எல்லோருமே சந்தோஷத்தை தான் தேடி போகிறோம் அப்போ அந்த சந்தோஷங்கிறது எதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய அறிவு முதிர்ச்சியை சார்ந்து தான் அந்த சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லலாம் மனித இனத்தில் சின்ன குழந்தைகள் எடுத்துக்குங்களேன் ஆறு வயது ஏழு வயது எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுவதில் ஒரு சந்தோஷத்தை அடையிறாங்க அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுலேயும் நண்பர்களோட பொம்மைகளை வைத்து கொண்டு விளையாடுறதுலேயும் தனித்துவமான சில பிரத்யேக பொம்மைகளை கட்ட பொம்மைகளையும் சமையல் செய்யக்கூடிய பாத்திர பொம்மைகளையும் வைத்து கொண்டு சிறு குழந்தைகளில் நாமெல்லாம் விளையாடி இருக்கிறோம் இந்த விளையாட்டு சந்தோஷங்கிறது அந்த பொம்மைகளுடைய அடிப்படையாகவும் அந்த குழந்தை பருவத்தினுடைய அறிவு முதிர்ச்சியினுடைய அடிப்படையிலும் தான் அமைந்திருக்கிறது இப்போ அந்த குழந்தைக்கிட்ட போய்விங்க ஏமா இந்த சமையல் செய்யக்கூடிய பொம்மைகளை வச்சு விளையாடுறீங்க உண்மையாகவே உங்களுக்கு சமையல் பாத்திரத்தை கொடுக்குறேன் அப்புறம் ஏன் இந்த கட்டை பொம்மைகள்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுறீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி புத்தகம் அப்படி போன்ற பொம்மைகளை பார்த்தீங்களா உண்மையான புத்தகம் உண்மையான வண்டியை நான் கொடுக்கணுமா நீங்கள் வச்சு விளையாடுறீங்களான்னு கேட்டால் அதில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது ஏன்னா அந்த உண்மையான வண்டியை பற்றிய புரிதலும் உண்மையான புத்தகங்களை பற்றிய புரிதலும் அந்த குழந்தைகளுக்கு இல்லாததுனால அந்த பொம்மைகள் மீது இருக்கின்ற ஒரு அதீத ஆர்வமும் சந்தோஷமும் வேறான மற்ற உயர்தரமான அந்த குழந்தைகளுக்கு அப்போது இருக்கவே இருக்காது இப்போ அதே குழந்தைங்க ஒரு இருபத்தைந்து வயசு பருவத்தை அடைஞ்சவுடனே ஒரு ஆண் பெண் இருபாளருமே அவர்களுக்கு ஒருவர் பார் ஒருவர் ஈர்ப்பு உண்டாகும்போது ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் சகோதரி அல்லது பெண் நட்பு தேவைப்படுகின்றது அவ்வாறு பெண்ணுக்கும் ஒரு ஆணுடைய நட்பு தேவைப்படுகின்றது இப்போ இந்த பருவத்தில் இவர்களுடைய விளையாட்டு கூட பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைந்த விளையாட்டுகள்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக கிரிக்கெட்டு டென்னிஸ் மற்ற கபடி இது போன்ற விளையாட்டுகளிலே ஒரு அதீத ஆர்வம் இந்த வயதிலே இருக்கும் அத்துடன் இவர்களுக்கு உண்மையாகவே அந்த டூவீலர் ஓட்டுறதுலையும் கார் ஓட்டுறதுலையும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலையும் ஒரு அதீத இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதீத ஆர்வம் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அப்படி தான் இருந்திருக்கிறோம் இப்போ கவனித்து பாருங்கள் இப்போ வயதின் அடிப்படையில் அறிவு முதிர்ச்சியின் அடிப்படையில் தான் சந்தோஷம் அவர்களுக்கு வளர்ந்து கொண்டே வருவது நீங்கள் கவனிக்கணும் சாதாரணமாக மனித இனம் எதை நோக்கி நகர்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை நோக்கி தான் நகருது ஆனால் அந்த சந்தோஷம் எதில் இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல அந்தந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்றில் இருப்பதாக நினைத்து கொண்டு அதில் சற்று சந்தோஷத்தை அடைகிறார்கள் என்பது உண்மைதானே தவிர அந்த சந்தோஷத்தினால் அவர்கள் திருப்தி அடைந்தார்களா அல்லது அந்த சந்தோஷத்தினால் அவர்கள் பூரண நிறைவடைந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இப்போ அந்த பால பருவத்தை கடந்து இளமை பருவத்தை கடந்து குடும்பம் குழந்தைகள் என்று வந்த பிறகு அவருடைய சந்தோஷம் எதில் இருக்கிறதுனா தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதிலும் தன்னுடைய குடும்பத்தை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதிலும் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலுமே தான் சிலருக்கு சந்தோஷம் இருப்பதாக கருதி கொண்டு பொருளாதார ரீதியாக பணத்தை நோக்கி ஓடுகின்ற சமுதாயத்தையும் நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த சமுதாயம் பொதுவாக சந்தோஷத்தை நோக்கித்தான் நகர்கிறது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த சந்தோஷம் எங்கிருந்து கிடைக்கின்றது என்று ஆழ்ந்து கவனித்தோமேயானா அது நம் மனதின் அடிப்படையிலே அறிவு முதிர்ச்சியிலே உண்டாகிறது என்பது தெரிய வரும் இப்போ இது போன்ற அறிவு பரிமாணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உயர்றோம் மனித இனத்திலேயே உயர்றோம் பிறந்த குழந்தைகளிருந்து சிறிது சிறிதாக நம்ம உடல் வளர்ச்சி அடைவதை பொறுத்து உடல் உறுப்புகளின் வளர்ச்சி பருவம் வயது என்ற அடிப்படையிலே அறிவு வளர்ச்சி உண்டாகின்றது மற்றவர்களால் கொடுக்கப்படுகின்ற புற விஷயங்களிலே சற்று அறிவு வளர்ச்சி உண்டாகின்றது இவ்வாறு நாம் பல்வேறு ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே உண்டாகின்ற அறிவை கொண்டு ஒரு ஆனந்தத்தை நாம் அடைகின்றோம் என்பது யதார்த்தமாக இருந்தால் கூட உண்மையில் நாம் தேடும் ஆனந்தம் நம்முள்ளே அறிவாகத்தான் இருக்கிறது என்ற அறியாமை நம்மிடத்தில் இருப்பதனால்தான் ஆன்மீகம் என்ற விஷயத்திலும் நாம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பொதுவாக ஆன்மீகம் என்பது அறிதல் என்பதை அறியாமல் அப்படியே ஒரு சிலர் அறிதல் என்று அறிந்து வைத்திருந்தாலும் அந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை உணராமல் இன்றைய ஆன்மீகம் பல்வேறு மதங்களையும் சமயங்களையும் சார்ந்த சிக்கிக் கொண்டிருக்கின்றது நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பொதுவாக ஆன்மா என்பது இறைத்தன்மை இறைவன் என்பது எல்லோரும் அறிந்திருந்தாலும் அறியாமையில் உள்ள பாமர மக்கள் இறைவனை ஏதேனும் ஒரு உருவத்திலே உருவகப்படுத்தி கொண்டு தன்னுடைய இயலாமை அவனிடம் வெளிப்படுத்தி கொண்டு தனக்கு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் வர வேண்டும் அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் என்ற வழிபாட்டுக்காகத்தான் இறை வழிபாடை ஆனால் உண்மையிலேயே இந்த இறைத்தன்மை நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டதா அப்படி எல்லையில்லாத பேரறிவாகி அந்த பெருங்கருணை இறைவன் ஏற்றத்தாழ்வுகள் உடையவனா யார் வழிபடுகின்றார்களோ அவ்வாறு வழிபடுகின்றவர்களுக்கு மட்டும்தான் வரங்களை அள்ளி கொடுப்பதாகவும் வழிபடாத மற்றவர்களுக்கு வரங்களை கொடுக்காமல் அவர்களை துன்புறுத்துவதாகவும் கருதி கொண்டிருப்பதெல்லாம் அறியாமையில் கொண்ட மனிதர்களின் செயல் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு உண்மையிலேயே இறைவன் என்பது ஆன்மா என்றால் அந்த ஆன்மா என்பது என்ன என்பதை சற்று நன்கு புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல உருவங்களிலே எந்த இறைவனும் கிடையாது அது பூரண அறிவாக எல்லையில்லாமல் சாதாரண தாவரங்களிலே ஒரு அறிவு முதல் கொண்டு மனித பரிணாம வளர்ச்சியிலே ஆறு அறிவு வரை வளர்ந்து கொண்டே வந்து தன்னை இந்த பிரபஞ்சத்திலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்ட ஞானிகள் அந்த எல்லையற்ற அறிவை அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் ஆன்மாவை அறிதல் என்று உலகத்திற்கு எடுத்து உபதேசித்தார்கள் ஆனால் இந்த உபதேசத்தை அறியாத அறியாமை கொண்ட ஜனங்கள் ஏற்றிவைத்துக்கொண்ட பல்வேறு எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு இறை வழிபாடு என்ற பெயரிலே அறியாமை செயல்களை செய்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் அந்த அறியாமையின் காரணமாக வழிபாடுகளிலே பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் நுழைக்கப்பட்டு அவைகள் பணம் பறிக்கின்ற ஒரு வியாபார நோக்கத்திலே இன்று வளர்ந்துவிட்டதையும் நாம் காண இதுபோன்ற அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் எல்லையில்லாத அந்த பேரறிவாக இறைவனாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது அது ஒரு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனிதன் வரை சிறிது சிறிதாக அறிவு பரிமாணத்திலே உயர்ந்து வருந்து கொண்டிருக்கின்றது அதிலே எந்த ஒரு மனிதன் தன்னை பகுத்தறிந்து கொண்டு நன்மை தீமைகளை புரிந்து தனக்கு மேலான அறிவு பரிமாணத்திலே பயணிக்கின்றானோ அவன் உயர் ஞானத்தை அடைகின்றான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆக ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிதல் அறிவை அறிதல் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இதை எண்ணற்ற மகான்கள் இந்த உலகத்திற்கு எடுத்துக் குழியும் இன்றைய மனித சமுதாயம் இறைவன் என்பது தனக்கு வேறாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு எதையோ தேடி பிடிப்பதாக கருதிக்கொண்டு பல்வேறு அவல நிலைகளிலே அல்லல் பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது அதிலே ஒரு முக்கிய விஷயத்தை உங்கள் அனைவருக்கும் அறிவுறுத்த விரும்புகின்றேன் சாதாரண பாமர ஆன்மீகம் என்ற போர்வையிலே தன்னுடைய இயலாமையை அந்த இறைவனிடம் வழிபாடு என்ற பெயரிலே கோரிக்கைகளாக வைத்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று இறைவனை பார்த்து வணங்குவதற்காக ஆலயங்களுக்கு சென்று வருகின்றான் அவனுடைய அறியாமை இறைவனிடம் அதை கேட்டால் இதை கேட்டால் அவன் கொடுப்பான் தன்னுடைய மனம் அதனால் சந்தோஷமடையும் நாம் ஆனந்தமாக வாழலாம் என்று பொண்ணும் பொருளும் மனைவி கல்வி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்களையும் உண்டாக்கி கொண்டு அதற்கான பரிகாரத்தலங்களையும் ஏற்படுத்தி கொண்டு ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களிலே சிக்கிக்கொண்டு ஒரு விதமான கூட்டம் அலைவதை நாம் காண முடியுங்கள் இதில் சற்று தேர்ச்சி அடைந்த ஒரு சில அன்பர்கள் நாம் இறைவனை வழிபாடு செய்வது பக்தி என்று இருந்தாலும் அந்த பக்தி என்பது அன்பின் அடிப்படையில் அமைவதனாலே அந்த உண்மையான அன்பு என்பது அனநிய பக்தி என்பதை அறிந்து கொண்டு சில சாஸ்திரங்களை படிப்பதினால் இதுபோன்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த எல்லையில்லாத பேரறிவை அகண்டத்தை ஆனந்தமயமான சச்சிதானந்த சுரூபத்தை தன்னுள்ளே அறிவதற்காக தியானம் யோகம் போன்ற பயிற்சி முறைகளிலே ஈடுபாடு செய்து அதன் வாயிலாக யதார்த்தமான இந்த உலக விஷயங்களிலிருந்து சற்று ஒதுங்கி உணவு கட்டுப்பாடு ஒழுக்க கட்டுப்பாடு என்ற சில நியதிகளை வகுத்து கொண்டு வாழ்க்கையில் அந்த ஆன்மீகத்தை நோக்கி நகர்கின்றார்கள் இந்த நிலையிலே சாதாரண பாமரன் ஆலய வழிபாட்டிற்காக ஒரு கால நிர்ணயம் செய்து கொண்டு வெள்ளிக்கிழமையானால் மகாலட்சுமி கோயிலுக்கும் சனிக்கிழமையானால் சனி பகவான் அல்லது பெருமாள் கோயிலுக்கும் ஞாயிற்றுக்கிழமையானால் சூரிய பகவான் திங்கட்கிழமையானால் சிவன் செவ்வாய்க்கிழமையானால் முருகன் என்று பல்வேறு தெய்வ வழிபாடுகளிலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய தேவைகள் லக்ஷ்மியினால் முடியாவிட்டால் பெருமானால் சில வேலைகள் நடக்கட்டும் பெருமானால் சில வேலைகள் செய்ய முடியவில்லை என்றால் சனி பகவான் செய்யட்டும் சனி பகவானால் செய்ய முடியாவிட்டால் சிவபெருமான் செய்யட்டும் என்று ஒவ்வொரு கடவுள்களையும் தன்னுடைய வழிபாடுகளிலே ஒரு அங்கமாக அமைத்து கொண்டு அதன் வாயிலாக அவன் ஆனந்தத்தை அடைய ஓடிக்கொண்டிருக்கின்றான் இவனுடைய அறியாமையை நன்கு அறிந்து கொண்ட சில அறிவாளிகள் இந்த கோயிலுக்கு சென்று இந்த பரிகாரம் செய்தால் இந்த இறைவன் இவ்வாறு அள்ளி கொடுப்பான் அந்த கோயிலுக்கு சென்று அதை செய்து பாருங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து விடும் என்று பொய்யான சில பிரச்சாரங்களை செய்து கொண்டு பணம் பறித்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மனிதனுடைய அறியாமை நிலை என்று ஒருபுறம் எடுத்துக்கொண்டால் இன்னும் சில மாற்று மதத்தினரோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நாம் ஆலய வழிபாடை மேற்கொள்வோம் மற்ற நாட்களில் உலக விவகாரங்களில் ஈடுபடுவோம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில மதங்களைச் சார்ந்தவர்களோ தினமும் பல வேலைகள் நாம் தொழுகின்றோம் அந்த வழிபாட்டின் காரணமாக அந்த இறைவன் நமக்கு வேண்டிய அருளை அள்ளி கொடுப்பான் ஆனால் அவனிடம் நாம் நம்முடைய வேண்டுதலை வைத்துவிட்டு நம்முடைய வாழ்வை நாம் எப்பொழுதும் போல சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் ஆன்மீகத்தின் அறியாமை நிலை என்று தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையில் ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிதல் என்று அறிந்து கொண்ட சில பிரத்யேக அறிவு படைத்த மனிதர்கள் எங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யேக அறிவு படைத்த மனிதர்கள் என்பது எதன் அடிப்படையில் நான் கூற வருகின்றேன் என்றால் அறிவு முதிர்ச்சியின் அடிப்படையிலே ஏற்கனவே கூறியது போல ஒரு ஆறு வயது ஏழு வயது குழந்தை பருவத்திலே நாம் சிறு பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்போம் 25. ஐந்து வயது வாலிப பருவத்தை அடைந்தவுடன் நம்மால் அந்த சிறு பொம்மைகளை வைத்து விளையாட முடியவே முடியாது ஆனால் நாம் உண்மையான விளையாட்டை விளையாடுவோம் அவ்வாறே நம்முடைய அறிவு முதிர்ச்சியின் அடுத்த கட்டமாக உலகியல் தேவைகளுக்காக ஓடுவதையே ஒரு விளையாட்டாக நாம் ஏற்றுக்கொள்வோம் இவ்வாறு சிறிது சிறிதாக நாம் எவ்வாறு சாதாரண உலகியல் வாழ்க்கையிலே நம்முடைய சந்தோஷத்திற்காக நாம் அங்கும் இங்கும் அலைந்து சிறிது சிறிதாக படிநிலைகளில் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோமோ அதை நாம் எவ்வாறு அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணம் என்று ஏற்றுக்கொள்கின்றோமோ அதாவது அறிவு முதிர்ச்சி தன் தன்னுள்ளே அந்த ஆன்மாவை தரிசிப்பதற்காக ஒரு சில போராட்டங்களில் ஈடுபடுகின்ற அநேக ஆன்மீகவாதிகள் பல்வேறு அவலங்களை இன்றளவும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாக உதாரணமாக ஆன்மாவை அறிகின்றேன் என்று ஆசைப்படுகின்ற சில பிரத்யேக ஆன்மீகவாதிகள் தியானம் செய்து அந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும் மன அமைதியிலே அந்த ஆன்மாவை அறிந்துவிட முடியும் என்று ஒரு சாரர் தியான பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர் இன்னும் சிலரோ நாம் யோகம் செய்து அந்த இறைவனை வழிபட்டு ஆகவே நான் யோக பயிற்சிகளில் ஈடுபடுகின்றேன் என கூறி பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை போன்ற அஷ்டாங்க யோக பயிற்சிகளை மேற்கொண்டு சமாதியிலே மூழ்கி அந்த இறைத்தன்மையை அனுபவமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்றனர் இதுபோன்ற பயணம் மேற்கொள்கின்ற பல்வேறு பாமர ஆன்மீகவாதிகளை சரியாக பகுத்தறிந்து கொண்ட சில பகுத்தறிவுவாதிகள் அதிலும் சில தவறான பாதைகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் வாயிலாக ஒரு சமுதாயத்தையும் நாம் இன்றளவும் சந்தித்துக் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ற சற்று நீங்கள் எளிதாக ஆராய்ச்சி செய்ய முடியுமேயானால் எளிதாக இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட முடியும் என்பதை எடுத்துக் கூறுவதுதான் இந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி விரும்புகிறேன் ஆகவே அறியாமையும் ஆன்மீகமும் என்ற இந்த தலைப்பு ஆன்மாவை அறிதல் என்ற ஒரு சாதகன் எதற்காக ஆன்மாவை அறிய வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தானேயானால் எல்லையில்லாத அந்த ஆன்மாவாக நானே இருக்கின்றேன் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும் அந்த பிரத்யேக அறிவாற்றலின் வாயிலாக அவன் அந்த அகண்டத்தை அறிந்து எல்லையில்லாத அந்த பேரறிவாகவே நான் இருக்கின்றேன் என்பதை எடுத்துக் கூறுவதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்ற தாரக மந்திரம் என்று ஆன்மீகத்திலே அறிவுறுத்தப்படுகின்றது ஆக நான் அந்த கடவுளாகவே இருக்கின்றேன் என்பதை எவ்வாறு ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சற்று அரைந்து பார்க்கிறீர்களே ஆனால் உண்மையில் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அகம் பிரம்மாஸ்மி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் இங்கு நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இறைவன் யகோவாவாகவோ இயேசுவாகவோ அல்லாவாகவோ புத்தராகவோ அல்லது சிவம் விஷ்ணு போன்ற உருவ வழிபாடுகளில் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற கடவுள்களாகவோ கட்டாயம் கிடையவே கிடையாது என்பதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவர்கள் சாதாரண அறிவு வளர்ச்சியிலிருந்து உயர் அறிவு வளர்ச்சிக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிறு குழந்தை பருவத்திலே விளையாட்டு பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளிடத்திலே உண்மையான பொம்மையை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தாலும் விளையாட விரும்பாத ஒரு நிலை எவ்வாறு இருக்கின்றதோ அதே நிலைதான் சாதாரண இறைவழிபாடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்ற பாமர பக்தர்களுக்கு உயரறிவாகிய அந்த பரமனை பரம்பொருளை அதுவாகத்தான் நீ இருக்கின்றாய் என்பதை எடுத்துக் கூறுகின்ற பொழுது மனம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இங்கு நான் எடுத்துக் கூற வருகின்றேன் ஆகவே ஆன்மாவை அறிகின்ற ஆன்மீகம் என்பது தன்னை அறிதல் என்பதை முதலில் நாம் நன்கு அறிந்து கொள்ளவேன் எவ்வாறு நான் அந்த அறிவாக இருக்கிறேன் இறைவனாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் எல்லையில்லாத அக ஆராய்ச்சியிலே அந்த இறைத்தன்மையிலே ஒடுங்குகின்ற பொழுது ஒன்று புரிய வரும் அது என்ன என்று கேட்டீர்களே ஆன்மா அறிவு வெட்ட வெளி பரம்பொருள் பரமாத்மா என்ற என்ன பெயரில் நீங்கள் அந்த இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருந்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் அது உண்மையில் எப்படி எப்படிப்பட்டது என்பதை எளிதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட முடியாது என்பதை முதலில் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் அந்த பரம்பொருளை பார்த்துவிட்டேன் நீயும் அதை பார்க்கலாம் வா என்று ஒருவர் கூப்பிடுகிறார் என்றால் அது உருவத்தில் சாத்தியமாகாது என்பதை முதன்முதல் யார் ஒப்புக்கொள்கின்றார்களோ அவர்கள் உயரறிவு பரிமாணத்திலே வந்துவிட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நான் உணர்ந்த உன்னத நிலையை மற்றவர்கள் உணர முடியுமாகவே இறைவன் உணர்வு மயமானவன் அறிவுமயமானவன் என்பதை யார் மற்றவர்களுக்கு அழகாக உபதேசிக்கின்றார்களோ அவர்கள் சரியான ஆன்மாவை அறிகின்ற வழியை எடுத்துக் கூறுகின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே ஒரு இனிப்பு பலகாரத்தை நான் சுவைத்து பார்த்துவிட்டு அதனுடைய சுவை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு எடுத்து கூறினாலும் அதை எப்படி மற்றவர்களால் சுவைத்து பார்க்காமல் எடுத்துக்கொள்ள முடியாதோ அறிந்து கொள்ள முடியாதோ உணர்ந்து கொள்ள முடியாதோ அதுபோல இறை அனுபவம் ஒவ்வொருவரும் தனக்குள்ளே தனித்துவமாக உணர வேண்டிய ஒரு விஷயம் என்பதனாலே அந்த இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அதன் அனுபவம் அவர்களுக்கு உண்டாகும் என்பதை இங்கு நான் எடுத்துக்கோற வருகின்றேன் ஆகவே அகண்ட அறிவாகிய அந்த பேரறிவு இறைவன் பரமாத்மா பரபிரம்மம் உண்மையில் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு எடுத்துக் கூறுவதென்றால் அது அறிவுபூர்வமானது உணர்வு பூர்வமானது என்பதை எடுத்துக் கூறவேன் அந்த இறைவன் எப்படி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்பதை எடுத்துக் கூற வேண்டுமானால் அவன் அறிவாக எல்லா உடல்களிலும் உயிர்களிலும் அணுக்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள ஒரு சாதாரண அணுவை எடுத்துக்கொண்டால் கூட அந்த அணுவை விளக்கின்ற பொழுது அதிலே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற அணு சிதைவிலே வெளிப்படுகின்ற அந்த இயக்கம் அந்த அணுவின் அறிவு இயக்கம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறே அந்த பேரறிவின் அறிவு பரிமாணம் சாதாரண அணுவிலே தொடங்கி இந்த அகண்டத்திலே நாம் கண்களால் காணக்கூடிய தாவரத்திலே ஒரு அறிவாக புழு பூச்சிகளே இரு அறிவாக மிருகங்களிலே ஐந்தறிவாக மனிதர்களிலே ஆறறிவாக ஒவ்வொரு அறிவு பரிமாணத்திலே வெளிப்பட்டு கொண்டு அந்தந்த உடல்களின் தகுதிக்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதிலே வெறும் தொடு உணர்வு மட்டும் கொண்ட ஒரு தாவரம் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது ஐந்து புலன்களை கொண்ட ஐந்தறிவு கொண்ட மிருகம் கூட தன்னை யார் என்று விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக மனம் என்ற ஆறாம் அறிவை பெரிதாக கொண்டதில்லை என்பதையும் ஒப்புக்கொள்ள ஆக மனிதன் ஏன் மற்றவைகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றான் சிறந்தவனாக காணப்படுகின்றான் என்றால் அவனிடத்தில் இருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவாகிய மனம் என்கின்ற ஒரு விஷயம் அவனுக்கு முந்தைய 5 அறிவு வரைக்கும் இருக்கின்ற ஜீவராசிகளிடத்திலே வெளிப்பட முடியாத அளவிற்கு விவேகத்துடன் கூடியதாக நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அறிகின்ற மனிதன் என்பவன் ஒருவனால் மட்டும்தான் அந்த நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அந்த அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணமாக இறைவன் இருக்கின்றான் அவனுடைய எல்லையில்லாத அந்த அறிவே இங்கு எல்லாமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடு பிரதிபிம்பிக்கின்ற உடல்களை பொறுத்து ஒரு அறிவிலிருந்து ஆறு அறிவு வரை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக ஆறறிவு கொண்ட மனிதனாகிய நான் இதை சற்று ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டதன் விளைவாக அந்த அகண்டத்தை என்னால் உணர முடிகின்றது என்பதை அனுபவ யார் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ அவன்தான் அந்த எ எல்லையில்லா பேரறிவாகிய பரம்பொருளின் உயர் பரிமாணமாகிய ஏழாம் அறிவு பாதையில் நுழைய முடிகின்றது இந்த ஏழாம் அறிவு பாதை ஏழாம் அறிவு நிலை என்பது எப்படி என்று கேட்டீர்களே ஆனால் சாதாரண உலகில் மனித வாழ்க்கையிலே ஆறு ஏழு வயது குழந்தைகள் எவ்வாறு ஒரு சிறு பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயது வாலிபர்கள் இருக்கின்ற நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியாதோ 25-26 இருபத்தி ஆறு வயதிலே இருக்கின்ற வாலிபர்கள் ஐம்பது வயது அறுபது வயது நிறைந்த குடும்ப உறுப்பினர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியாதோ அதுபோல உயர் பரிமாணத்திலே அவரவர்கள் அனுபவப்படுகின்ற பொழுதுதான் அந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ள முடியுமோ அதுவே ஆன்மீகத்திலும் அறிவுறுத்தப்படுகின்றது சாதாரண இறை வழிபாட்டிலே சிறு தெய்வ வழிபாடுகளிலே கருப்புராயன் காளியம்மன் போன்ற தெய்வங்களை கடா வெட்டி பொங்கல் வைத்து அந்த இறைவனுக்கு மது மாமிசங்களை படைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அவலநிலையிலிருந்து சற்று மீண்டு சத்துவ குணத்தை கொண்ட தெய்வங்களாகிய சிவம் விஷ்ணு போன்றவைகளை அன்பினால் வழிபாடு செய்து அந்த வழிபாட்டிலே சிறிது சிறிதாக கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு இந்த வழிபாடுகளின் நோக்கம் என்ன இதனால் நான் அடைந்த நன்மை என்ன என்பதை மனதளவிலே ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த எந்த நிலையிலும் எனக்கு ஒரு திருப்தி வரவே இல்லையே நான் அடைய வேண்டிய இலக்கை என்னால் அறிய முடியவில்லையே இந்த இறைவனால் முடியவில்லை என்றுதானே அந்த இறைவனிடத்தில் நான் மாறிக்கொண்டே வருகிறேன் ஏன் நான் வெள்ளிக்கிழமையானால் மகாலட்சுமியிடம் வேண்டிவிட்டு அதோடு நிறுத்திக்கொள்ளலாமே சனிக்கிழமை மீண்டும் பெருமாள் இடத்திலே ஏன் போக வேண்டும் சனிக்கிழமை பெருமாளை வணங்கிவிட்டு அவர் அருள் பெரிவார் என்ற நம்பிக்கையை அறிந்து கொள்வதற்கு முன்பு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிலும் நவகிரக வழிபாட்டிலும் நான் ஏன் ஈடுபட வேண்டும் சரி ஞாயிற்றுக்கிழமை நவகிரக வழிபாட்டிலே ஈடுபட்டு அதன் மூலமாக சில நன்மைகள் எனக்கு அடைந்துவிட முடியும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் திங்கட்கிழமை மீண்டும் சிவபெருமானை நோக்கி சிவன் கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய அறியாமைகள் சற்றே விலக ஆரம்பித்து நாம் உண்மையில் அறிய விரும்புகின்றோம் நாம் அறிய வேண்டிய அந்த அற்புத பொருள் எது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நாம் எதை தேடுகின்றோமோ அதுவாகவே நாமே இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அதிவுன்னத நிலையை அறிவுறுத்துகின்ற அற்புத மகான்களின் உபதேசங்களை கேட்கின்ற ஒரு பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகிவிடுகின்றது அத்தகைய உயரறிவு பரிமாணத்திலே வளர்ந்து வந்த பாமர மனிதன் சற்றே இதுபோன்ற மகான்களின் உபதேசங்களை சிரவண மனன நிதித்தியாசனத்திலே ஈடுபட்டு அதாவது சிரவணம் என்றால் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு மனநம் என்றால் அவர்கள் கூறிய உபதேசங்களை சிந்தித்து நிதித்தியாசனம் என்றால் அந்த உபதேசத்தின் வழி நின்று அதை அனுபவமாக்குகின்ற நிலைப்பாட்டினை பெறுவதுதான் இங்கு சிரவண மனன என்று கூறப்படுகின்றன ஆக இந்த உபதேசத்தை உள்வாங்கி தன்னுள்ளே அந்த இறை அறிவை உணர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த எல்லையில்லாத அறிவாக நானே இருக்கின்றேன் என்னுள்ளே எல்லாமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உண்டாகின்ற அந்த ஆனந்தம் இருக்கின்றதல்லவா அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது காட்சிகளால் காண முடியாது எந்த புலன்களினாலும் உணர முடியாது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆன்மீக பயணத்திலே அடியடியாக முன்னேற விரும்புகின்ற உண்மை சாதகன் அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணத்தில் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது அவனை விட கீழ்நிலையில் இருக்கின்ற சாதாரண பாமர மனிதர்கள் அவனை வைத்தியக்காரன் முட்டால் வாழ தெரியாதவன் என்றெல்லாம் இயேசுவதையும் அவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் இவன் வாழுகின்ற உயர் பரிமாணம் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் புரியவே புரியாது என்பதை எல்லோரும் எளிதாக உணர்ந்து ஏனென்றால் அவரவர்கள் அனுபவம் அவரவர்களுக்கு தனித்துவம் அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று எடுத்து கூறினார்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் என்ன செயல் வினை புரிகின்றார்களோ அதற்கேற்ற அனுபவம் அவர்களுக்கு உண்டானது அதன் அடிப்படையிலே சிறு குழந்தை பருவத்திலே கட்ட பொம்மைகளை வைத்து கொண்டு அந்த அனுபவம் அந்த செயல் ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்தது என்றால் அது உண்மைதான் அதுபோல இருபத்தைந்து இருபத்தி வயது வாலிப பருவத்தை அடைந்தவர்களுக்கு ஆண் மகனுக்கு ஒரு இருசக்கர வாகனத்திலே இன்பமாக பயணிக்கின்றொழுது உண்டா என்ற ஒரு சந்தோஷம் இருக்கின்றது ஆறு வயது ஏழு வயது இருக்கின்ற குழந்தைக்கு எடுத்து புரிய வைக்க முடியாது ஆனால் மேல்நிலையில் இருக்கிற ஐம்பது அறுபது வயதில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் அதை கடந்து வந்தவர்கள் ஆனால் இந்த கீழ்நிலையில் இருக்கின்றவர்களுக்கு மேல்நிலை அனுபவம் எவ்வாறு புரியவில்லையோ அதுபோன்றே ஆன்மீகத்திலும் உயர்நிலையில் இருக்கின்ற உத்தம ஞானிகளின் அனுபவங்கள் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு புரிய அவர்களும் அந்த ஏழாம் அறிவு பரிமாணத்திற்குள் நுழைகின்ற பொழுதுதான் நாம் ஆறாம் அறிவு பரிமாணத்தை கடந்து வந்திருக்கின்றோம் அவ்வாறே ஓர் அறிவு பரிமாண தாவரத்தின் நிலைப்பாட்டிலிருந்து உயர்ந்து வந்திருக்கின்றோம் என்பதை எல்லாம் புரிந்து முடியும் அவ்வாறு புரிந்து கொண்ட உயர் ஞானிகள் எல்லாவற்றையும் அனுசரித்து ஏற்றுக்கொண்டு உலகத்தை கடந்து செல்வார்கள் ஆனால் புயல் பரிமாணத்தில் இருக்கின்ற உன்னத ஞானிகளின் நிலைப்பாட்டிற்கு வராத சாதாரண பாமர பக்தன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் செய்வதுதான் சரி எவ்வாறு ஒரு சிறு குழந்தை கட்டமை வைத்துக் கொண்டு விளையாடுவதுதான் சரி உண்மையான பொருளை கொடுத்தால் எனக்கு விளையாட விருப்பமில்லை என்று கூறுகின்றதோ அதுபோல உண்மை இறைத்தன்மையை உணர முடியாத பாமர பக்தர்கள் தாங்கள் இருக்கின்ற நிலைப்பாட்டையே சந்தோஷம் என்று கருதி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது அவர்கள் அறிவு பரிமாணத்தில் இன்னும் உயர வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆக அறியாமையும் ஆன்மீகமும் என்ற தலைப்பிலே இங்கு நான் கூற வருகின்ற விஷயம் என்னவென்று கேட்டீர்களே ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு சந்தோஷம்தான் தேவை என்பதை நோக்கித்தான் நகர்க்கின்றான் ஆனால் அந்த சந்தோஷம் எல்லையில்லாமல் தன்னுள்ளேதான் அறிவாக இருக்கின்றது என்பதை அறியாமலேயே பயணிக்கின்றான் அந்த பயண பாதையிலே பல்வேறு குழப்பங்களில் சிக்கிக்கொண்டு மாறுபட்ட திசை மாற்றத்துடன் சில பாதைகளில் பயணிப்பதனால்தான் அவனுடைய உண்மை நிலையை அவன் அறிய முடியாமல் அல்லல் படுகின்றான் என்பதை எடுத்துக் கூறுகின்ற ஆகவே அறியாமை என்பது அறிவை அறியாத வரையிலும் த்தான் செய்யும். யார் தன்னை அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு அந்த பூரண அறிவாகவே மாறிவிடுகின்றார்கள் என்பதைத்தான் மகான்கள் உபதேசிக்கின்றனர் இதை திருமூலரின் திருமந்திரமும் மிக தெளிவாக கூறுகின்றது எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லை எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை ஆகவே எல்லாம் அறிந்த அறிவாக நான் தான் இருக்கின்றேன் என்பதை எவன் ஒருவன் தன் எண்ணத்தால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றதோ அவன்தான் எல்லையில்லாத அந்த பேரறிவாக பிரபஞ்ச அறிவாக பரமாத்மாவாக பரபிரம்மமாக இருக்கின்றான் அவனால் அகம் பிரம்மாஸ்மி என்று அழகாக ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களால் தனக்கு வேறாக இறைவனை உரிமைகளிலே இருத்திக்கொண்டு அவன் வேறு நான் வேறு என்ற கருத்து வேறுபாடுகளிலே சிக்கிக்கொண்டு அவனிடத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று கையேந்திக்கொண்டு பரிதாபமான வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்கின்ற அவலநிலையை நாம் காண ஆகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எல்லையில்லாத அந்த அகண்டம் பேரறிவு ஒரு பூரணத்துவம் வாய்ந்தது அதிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது ஒரு பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரித்தாலும் அங்கு எஞ்சி இருப்பது பூரணமே என்பதைத்தான் உபனிஷத் மந்திரமும் அழகாக எடுத்துக் கூறுகின்றது அதன் அடிப்படையிலே ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி என்று அழகாக எடுத்துக் கூறுகின்றது ஆகவே முழுமையிலிருந்து முழுமையை பிரித்தாலும் அங்கு எஞ்சியிருப்பது முழுமைதான் என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்கின்றவன் எவனோ அவனே அந்த எல்லையில்லாத பேரறிவின் பெருமையையும் பெரும் சந்தோஷத்தையும் அனுபவமாக்க முடியும் அப்படிப்பட்ட அனுபவம் அடைவதற்கு விரும்புகின்ற உள்ளம் யாரிடத்தில் உண்டாகின்றதோ அவன்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தென்ன தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி இந்த பகுதியை நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் சத் சத்